وعلى آله واصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يجادلون في آيات الله بغير سلطان آتاهم إن في صدورهم إلا كبر ما هم ببالغيه فاستعذ بالله إنه هو السميع البصير صدق الله مولاه العظيمడవற்ற அறுளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் குசுபஹானு ஹுவ தஆலா உடைய பெயர்นามத்தினால் இந்த ኹதுபா પ્રસંગத்தை ஆரம்பம் செய்கிறேன் सर्वோபகுளும் அண்ட சராசரங்களை படித்து கௌரவமான சிருஷ்டியாக மனிதனையும் படைத்து அவனுக்கு வழிகாட்டுவதற்காக காலத்திற்கு காலம் நபிமார்களையும் அனுப்பி வைத்து எங்களையெல்லாம் அவனை வணங்கக்கூடிய நல்லடியார்களாகவும் மாற்றியமைக்காக அவனை புகழ்கின்றேன் அவனுடைய நபி முகமது முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவதற்காக யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய ஆற்றல்களையும் திறமைகளையும் இந்த தீனு இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாகும் புனிதமான ஜும்மாவிற்கு வருகை தந்து அல்லாஹு தாலாவுடைய மாளிகையிலே எழுத்துக்காப்புடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹுக்கு சுபகான ஊவ தை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அங்கே பயந்து தக்குவா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வத்தியத்து செய்து கொள்கின்றேன் அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே அருமை சகோதரிகளே முஸ்லிம்களாகிய நாம் தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் இலங்கை வரலாற்றிலே உலக வரலாற்றிலே முன்பதும் இல்லாத பல வகையான பிரச்சனைகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த இலங்கை நாட்டிலே முஸ்லிம்களுடைய எதிர்காலம் சம்பந்தமான பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக படுமோசமான ஒரு சிந்தனா பிரச்சாரத்தை இஸ்லாத்தின் எதிரிகள் ஆரம்பித்து சகலவிதமான ஊடகங்களையும் பயன்படுத்தி அதனை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்துக்கு எதிரான பல்வேறு பட்ட சவால்களை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் இப்படியான இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை முழுக்க முழுக்கவும் மக்காவுடைய காலப்பிரிவிலே அர்மி ரசூல் அலை வசல்லம் அவர்கள் எதிர்கொண்ட அதே சூழ்நிலையோடு ஒப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அவர்களை பொறுத்தவரையில் அவர்களும் அவர்களுடைய சகாபாக்களும் இரண்டு வகையான பிரச்சனைகளை எதிர்கொண்டார்கள் முதலாவது அவர்களை உடலியல் ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் தாக்குவதற்கான சகல ஏற்பாடுகளையும் எதிரிகள் செய்திருந்தார்கள் அந்த சகாபாக்களில் சிலரை கொலை செய்தார்கள் அந்த ரசூல்லாஹி சல்லாஹு அலைவு செல்லம் அவர்களையும் சகாபாக்களையும் சேர்த்து அபிசாலி தனப்படக்கூடிய அந்த கணவாயிலே சுமார் மூன்று வருஷங்களுக்கும் அதிகமாக அடைத்து வைத்தார்கள் அவர்கள் தொழுது கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய கழுத்திலே ஒத்தகையின் குடல்களை எல்லாம் தொந்தரவு செய்தார்கள் அவர்களுக்கு எதிராக பதிலே உகதிலே கண்டத்திலே அந்த எதிரிகள் செய்த துரோகங்களும் செய்த அட்டகாசங்களும் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இது ஒரு வகையான யுத்தம் இன்னொரு வகையான யுத்தம் அவர்களுக்கும் சகாபாக்களுக்கும் எதிராக செய்யப்பட்ட சிந்தனா ரீதியான ரீதியான யுத்தம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை பரிகாசம் செய்தார்கள் அபாண்டம் சுமத்தினார்கள் சூனிய காரன் என்று சொன்னார்கள் இந்த சமுதாயத்தை பிரிக்க வந்திருக்கின்ற வைத்திய காரன் சொன்னார்கள் சகாபாக்கள் அவர்களை கடந்து செல்கின்ற பொழுது இன்னதீன்களை பொறுத்தவரையில் அவர்களை கடந்து செல்லுகின்ற பொழுது அவர்களை பார்த்து அவர்கள் சிரித்தார்கள் அவர்களை காணுகின்ற பொழுது அவர்கள் கண்களால் தாடை காட்டி அவர்களை பரிகசித்தார்கள் என்ற குரவானிலே அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் அப்படியான ஒரு நிர்பந்தமான மிகவும் இக்கட்டான ஒரு காலகட்டத்தை தான் சகாபாக்களும் அருமை அவர்களும் கடந்து வந்தார்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் என்பது எல்லாம் வரவேற்பு கிடைக்க வேண்டும் போகின்ற இடங்களில் எல்லாம் மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு வரவேற்பு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே சாத்தியமான ஒன்றாக இருக்க முடியாது அந்த வகையில் இஸ்லாத்தின் வளர்ச்சியையும் இஸ்லாத்தின் அபரிமிதமான எழுச்சியையும் கண்டிருக்கின்ற எதிரிகள் அவர்களுடைய பொறாமை மிகவும் பயங்கரமாக இருந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய எழுச்சியை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கான சகல முயற்சிகளிலும் அவர்கள் நவீன உலகத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இஸ்லாத்துக்கு எதிராக திரைப்படங்களை வெளியிடுகிறார்கள் காப்பூன்களை எழுதுகிறார்கள் மிகவும் மோசமான இன்டர்நெட்டிலே வெப்சைட்டுகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இலங்கையிலும் கூட சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட சிங்கள மொழியிலான நூல்களை அவர்கள் எதிர்க்கிறார்கள் இலங்கையில் இடம்பெறுகின்ற ஒவ்வொரு தொலைக்காட்சி நாடகங்களிலும் ஒவ்வொரு கலந்துரையாடலிலும் இஸ்லாத்தை விமர்சிப்பதற்கும் இஸ்லாத்துக்கு எதிராக திட்டமிடுவதற்குமான சகல ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் போல சாதாரணமாக பத்திரிகைகளிலே சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட ஆக்கங்கள் அல்லது வேறு வகையான இஸ்லத்தின் அடிப்படையான கொள்கைகளை கூட அவர்கள் விமர்சிக்கிறார்கள் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வழங்கியிருக்கின்ற உரிமைகளை அவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள் இஸ்லாம் வாழால் தான் என்ற மிக பயங்கரமான ஒரு அபாண்டத்தை அவர்கள் சுமத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக புத்தகங்கள் வாயிலாக வெப்சைட்டுகள் வாயிலாக மேடை பேச்சுக்கள் வாயிலாக அவ்வப்போது நடாத்தப்படுகின்ற கருத்தரங்குகள் அல்லது கூட்டங்கள் வாயிலாக இந்த நச்சு கருத்துக்களை எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய விளைவென்ன சாதாரண பொதுமக்கள் கூட பயங்கரமாக தூண்டப்படுகிறார்கள் எமது கடைகளுக்கு தீயிடப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எமது குர்பான் செய்யப்படுகின்ற மாடு அறுக்கப்படுகின்ற இடங்களுக்கு திடீரென்று அவர்கள் வருகை தந்து அந்த இடத்திலே மிகப்பெரிய கலாச்சார செய்வதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முஸ்லிம் மாணவர்கள் அனுமதி பெற்றிருப்பதானது சட்டப்பூர்வம் என்று அவர்கள் பகிரங்கமாக கருத்து வெளியிடுகிறார்கள் அருமை சகோதரிகளே அது மாத்திரமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கு பிறகு இந்த நாட்டின் சனத்தொகை அபிவிருத்தியை எடுத்து பார்க்கின்ற பொழுது முஸ்லிம்களுடைய சனத்தொகை அதிகரிப்பு சுமார் தாண்டி மடங்காக அதிகரித்திருக்கிறது என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களுடைய சனத்தொகை அதிகரிப்பு விகிதம் முப்பத்தி எட்டாக மாத்திரமே இருக்கிறது என்ற ஒரு பெரிய வரலாற்று துரோகத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான கருத்துக்களை எல்லாம் கேட்கின்ற சாதாரண பொதுமக்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த பொதுமக்கள் மிகவும் கவலை கவலைப்படுவதற்கு ஒரு புறம் இருக்க அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அருமை சகோதரிகளே பெரியார்களே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம் எமது பேச்சுக்கள் எமது நடவடிக்கைகள் எமது வார்த்தைகள் எல்லாமே திட்டமிட்ட அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் அருமை சகோதரர்களே பெரியார்களே இப்படியான ஒரு இக்கட்டான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கின்ற நானும் நீங்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குரானுடைய ஹதீசுடைய வெளிச்சத்திலே தெரிந்து கொள்ள வேண்டியது மக்காவுடைய காலப்பிரிவிலே இஸ்லாத்துக்கு எதிராக பயங்கரமான சூழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்ட சந்தர்ப்பத்திலே அவற்றை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான அருமையான வழிகாட்டல்களை குரான் தந்திருக்கிறது அந்த வழிகாட்டல்களை நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு எனது குரானிலும் அருமை அலையம் அவர்களுடைய வரலாற்றிலும் அதிகமான முன்மாதிரிகள் இருந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே மிக முக்கியமான ஒரு அடிப்படையை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சமுதாயம் எதிரிகளிடமிருந்து பிரச்சனைகளை சவால்களை எதிர்நோக்குகின்ற பொழுது முதலாவது கடைபிடிக்க வேண்டிய அரு அடிப்படையான ஒரு உண்மையை குரானிலே அல்லாஹு தாலா சுட்டி அது எங்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்கிறது என்பதனையும் பல்வேறு அல்லாஹு தாலா எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறான் அந்த விஷயங்களை நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டும் முதலாவதாக எதிரிகள் எங்களை பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குகின்ற சந்தர்ப்பத்திலே நாம் செய்ய வேண்டியது எனக்கும் அல்லாஹு தாலாவுக்கும் இடையில் இருக்கின்ற உறவை பலப்படுத்துவதாகும் நல்லதொரு ஆத்மீக அடிப்படையை நாங்கள் எங்களுக்குள்ளே இட்டுக் கொள்வதாகும் எங்களுக்கும் அல்லாஹு தாலாவுக்கும் இடையில் இருக்கின்ற உறவு மிகவும் சிறப்பானதாக கனவியானதாக சிறப்பானதாகவும் இருப்பதற்கான சகல ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற கருத்தை குரானிலை அல்லாஹு தாலா தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றான் இதோ குரானிலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் இந்த அவர்களை கடுமையாக எதிர்த்து இருந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் தொழுவதை தடுத்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது கடுமையாக அவர்களை பொய்த்தித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே சூரத்தில் அலக்கனப்படக்கூடிய அத்தியாயத்தின் கடைசி பகுதியிலே அல்லாஹு தாலா சொல்லுகின்ற வழிகாட்டல்களை பாருங்கள் கல்லாத் நபியே, நீங்கள் அந்த அமுதகளை பின்பற்ற வேண்டாம் நீங்கள் செய்யுங்கள் அல்லாஹு நெருங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் பலம் ரப்புக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த உறவு மிகவும் பலப்பட்டதாக இருக்க வேண்டும் இல்லாத போது எதிரிகளுடைய சூழ்ச்சிகளுக்கு இலகுவாக பலியாக கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்தில் அந்த குரவானுடைய வசனத்தை அல்லாஹு தாலா இறக்குகிறான் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நீங்கள் சுஜூது செய்ய வேண்டும் நீங்கள் அல்லாஹு தாலாவை நெருங்க வேண்டும் என்ற கருத்து மிக தெளிவாக உணர்த்தப்படுகிறது ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு பள்ளி தாக்கப்படுகிறதா எங்களுக்கு எதிராக ஒரு ஒரு நிகழ்ச்சி நடாக்கப்படுகிறதா கேள்விப்பட்ட உடனேயே நாங்கள் இரண்டற்காக அல்லாஹு சாராவிடத்திலே சுஜூதலை மன்றாட வேண்டும் அல்லாஹு தாராவை நெருங்க வேண்டும் அல்லாஹ் எங்களுடைய எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பாயாக அவர்கள் எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் நாங்கள் பலையினர்களாக இருக்கிறோம் எமக்கு பக்கபலமாக இருப்பாயாக எமது இந்த நிலையை பலப்படுத்துவாயாக என்று அல்லாஹு தாலாவிடத்தில் அடிக்கடி துவா செய்யக்கூடியவர்களாகத்தான் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் இந்த ஆன்மீக ரீதியான பக்குவம் எமக்கு தேவைப்படுகிறது அல்லாஹுகின்றான் நிச்சயமாக கடினத்தோடுதான் இலகு இருக்கிறது இன்னமா அல்லா உங்களுக்கு கஷ்டம் வரலாம் ஆனால் பிறகு இலகு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நபியே நீங்கள் உங்களுடைய தாவத்துடைய பணியிலே இருந்து விடுபட்டதற்கு பின்னால் அல்லது அதனை முடித்துக் பின்னால் அல்லது நீங்கள் உங்களுடைய தொழில்கள் முடித்துக் கொண்டு பின்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நபியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹால ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும் சகல நற்கர்மங்களிலும் நீங்கள் ஈடுபட வேண்டும் அது சதக்கா கொடுப்பதாக இருக்கலாம் சொல்லுவதாக இருக்கலாம் விக்ரி செய்வதாக இருக்கலாம் மட்டும்தான திலாபத்து குரானாக இருக்கலாம் அவற்றிலே நீங்கள் மிகவும் விருக்கமாக ஈடுபடுங்கள் மன்றாடி நீங்கள் கேட்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த குரவானுடைய வசனம் எமக்கு உணர்த்துகின்ற கருத்து என்ன தெரியுமா நாங்கள் அல்லாஹு காலாவோடு மிக நெருக்கமான உறவை கொள்ள வேண்டும் துவா செய்ய வேண்டும் சிக்ரு செய்ய வேண்டும் தஸ்திகளில் ஈடுபட வேண்டும் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையிலான அடிப்படையான வேறுபாடு அதுதான் எதிரிகளை அவர்கள் ஈடுபட்டாலும் அந்த முறியடித்து எங்களுக்கு வெற்றியை தருவதற்கான சகல ஆற்றலையும் அல்லாஹு தாலா பெற்றிருக்கின்றான் இது முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லாஹு வெற்றியை தருவதாக சொல்லி இருக்கின்ற வாக்குறுதி நிச்சயமானதாக இருக்கிறது நீங்கள் உங்களுடைய கோருங்கள் அதே நேரம் செய்யுங்கள் சொல்லுங்கள் அல்ஹந்து காலையிலும் மாலையிலும் இந்த விக்கிரகளை அதிகமாக நீங்கள் ஓதிவாருங்கள் என்ற கருத்தை அல்லாஹு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் எனவே நாங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை எமது மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம் நாங்கள் ஆர்ப்பாட்டங்களை பற்றி யோசிக்கின்றோம் கலந்துரையாடல்களை பற்றி யோசிக்கின்றோம் அவையெல்லாம் தேவைப்படக்கூடியவைகள் தான் ஆனால் முதல் முதலிலே மார்க்கத்தை ஏற்றாகும்புறுத்தோ அந்த என்று கேட்டு பார்ப்போம் நீங்கள் செய்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹு தாலாவுடைய தண்டனையாக இப்படியான நிலைகள் ஏற்பட்டிருக்கலாமே என்று நினைத்து அல்லாவிடத்தில் இசுக்கு பார் செய்கின்ற பழக்கம் எங்களிடத்திலே இருக்க வேண்டும் நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறது எவ்வளவுதான் ஆயுதம் இருந்தாலும் எங்களுக்கும் எங்களுடைய ரப்புக்கும் இடையிலான உறவிலே நாங்கள் பலகீனர்களாக இருக்கிறோம் என்றால் நாங்கள் பாவங்களிலே சம்பந்தப்பட்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அது எங்களுடைய எதிரிக்கு முன்னால் எங்களுக்கு தோல்வியை பெற்றுத்தரும் என்பதை மறந்துவிடக் இது முதலாவது பண்பு இரண்டாவது அல்லாஹாலா சொல்லுகின்றான் எதிரிகளை பொறுத்த வரையிலே அவர்கள் எங்களுக்கு எதிராக தாக்குதலை நடாத்துவதற்காக வேண்டி வருகின்ற சந்தர்ப்பத்திலே அதே போன்று முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் எப்படியெல்லாம் பொறுமையாக இருந்திருக்கிறார்களோ அது நீங்களும் பொறுமையாக இருங்கள் நபியே நீங்கள் அவசரப்பட வேண்டாம் நிதானம் வேண்டாம் உங்களுடைய தன்னிலை நீங்கள் மறக்க வேண்டாம் என்று அல்லாஹு தாலா எங்களுக்கு கட்டளையிடுகின்றான் அருமை சகோதரர்களே ஆத்திரத்தை தூண்டுகிறார்கள் பள்ளிவாயர்களை உடைக்கிறார்கள் எமது கடைகளுக்குள் நுழைந்து சேதங்களை விளைவிக்கிறார்கள் எமது ரப்போ அல்லாஹு தாலா எங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புக்கு ஏசிக் எமது உயிரிலும் மேலான கண்மணியான சொல்லம் லாஹு அலைவசல்லம் அவர்களை படுமோசமாக பூசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியான நேரத்திலே ஆத்திரம் வரத்தான் செய்யும் தொண்ணூத்தி மூன்று அகதிகள் இந்த மியன்மாரிலே இருந்து வந்து இலங்கைக்கு வந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே அவர்களிலே சுமார் தொண்ணூத்தி மூன்று பேருடைய ஜனாஜாக்களை கடலிலே வீசி விட்டுத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களிலே இருந்த சுமார் எஞ்சி இருந்தவர்களும் கூட இறந்தவர்களுடைய ஜனாஜாக்களை வெட்டி சாப்பிட்டு விட்டுத்தான் தங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியான சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஆத்திரம் வரத்தான் செய்யும் கவலை வரத்தான் செய்யும் பணி வாங்கத்தான் வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்கு வரத்தான் செய்யும் ஆனாலும் அல்லாஹு தாலா எங்களுக்கு கட்டளை இடுவதென்ன வலாசில் நீங்கள் அவசரப்பட வேண்டாம் இதுமா வலியும் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு விளைக்கப்படுகின்ற தீங்குகளுக்கு பகிரமாக நீங்களும் தீங்குழைப்பதற்கு நீங்கள் முனைந்து விட வேண்டாம் நீங்கள் நல்ல முறையில் தான் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கும் யாருக்கும் இடையில் பகைமை இருக்கிறதோ அவன் உங்களுடைய ஆப்த நண்பனாக உச்ச நண்பனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று குரானிலே அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் அருமை சகோதரிகளே எனவே நிதானம் இழந்து விடக்கூடாது அவசரப்பட்டு தூசணமான வார்த்தைகளால் நாங்கள் அவர்களை ஏசிவிடக்கூடாது அவர்களுடைய தெய்வங்களை நாங்கள் ஏசுவதற்கு துணிந்து விடக்கூடாது எங்களுடைய பண்பாடுகளை காட்ட வேண்டும் எமது மூலமாக அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்கிறது இது இரண்டாவது ஆயுதம் முதலாவது ஆயுதம் அல்லாஹு தாலாவை நெருங்குவது இரண்டாவது ஆயுதம் பொறுமையாக இருப்பது நிதானமாக இருப்பது மூன்றாவது மிக முக்கியமான ஆயுதம் முன்மாதிரி என்ற ஆயுதம் அந்த ஆயுதத்திற்கு மிக பயங்கரமான ஒரு சக்தி இருக்கிறது அருமை சகோதரிகளை பெரியார்களே இந்த நாட்டிலே நாம் தாக்கப்படுவதற்கும் பலஹீனப்படுத்தப்படுவதற்கும் மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது எமது வாழ்க்கையிலே இஸ்லாம் நடைமுறையில் இருப்பது மிகவும் குறைவாக இருக்கிறது அண்மையிலே முஸ்லிம் நீத்திய ஒரு புத்தகத்தை வெளியிட்ட கருணாசேனப்படக்கூடிய மிக பிரபலமான ஒரு சட்டத்தரணி சுமார் ஆயிரத்தி முப்பத்தி சுட்சம் பக்கங்களை கொண்டதாக எழுதியிருக்கின்ற அந்த புத்தகத்தின் முன்னுரையிலே சொல்லியிருக்கின்ற கருத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் முன்னுரையில் மாத்திரமல்ல முடிவுரையிலும் கூட அந்த கருத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் தற்போது இலங்கை முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையிலான உறவிலே ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்றால் முக்கியமான மூன்று காரணங்கள் இருக்கின்றன முதலாவது முஸ்லீம்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் நடைமுறைகள் கிடையாது இரண்டாவது காரணம் இஸ்லாத்தை முஸ்லீம்கள் மற்றவர்களுக்கு எத்தி வைத்த முறையிலே பழ இருக்கிறது எட்டி வைத்தது கிடையாது என்று சொல்லலாம் என்று சொல்லுகிறார் மூன்றாவது காரணம் இலங்கை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இன அல்லது மார்க்கீதியான கட்சிகளை முஸ்லிம்கள் ஆரம்பித்தார்கள் அதன் காரணமாகவும் இந்த முஸ்லீம்களை பற்றிய தப்பிப்பிராயம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று மூன்று காரணங்களை அவர் சுட்டிக்காட்டுகிறார் அதிலே அந்த இஸ்லாத்தை மக்களர்களுக்கு எத்தி வைக்கவில்லை என்ற கருத்தை விடவும் மிக அதிகமாக அவர் வலியுறுத்துவது முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் கிடையாது குடும்ப வாழ்க்கையிலே சமூக உறவுகளிலே அரசியல் நடவடிக்கைகளிலே மட்டுமண்டான கடமங்களிலே முஸ்லிம்கள் இஸ்லாத்தை சரியாக இந்த நாட்டிலே பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்ற கருத்தை அவர் மிக தெளிவாக சொல்லிக் காட்டுகிறார் ஆனால் அருமை அவர்களுடைய பிரச்சாரத்தின் அடிநாதமாக அடிநாதமாக இருந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் அவர்கள் தங்களுடைய அகலாக்குகளை முன்வைத்துத்தான் இஸ்லாமிய பிரச்சாரத்திலே மக்காவுடைய காலப்பிரிவிலே ஈடுபட்டார்கள் அல்லாஹு தாலா அவர்களை புகழுகின்றான் மகத்தான பண்பாடுகளை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று போல மாத்திரம் அந்த குறைசி சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் ஒமா சாஹிபுக்கும் உங்களுடைய நண்பராக இருக்கின்றாரே அவர் பைத்தியக்காரர் என்று சொல்கிறான் சாஹிபுக்கும் என்றால் என்ன உங்களுடைய நண்பர் என்றால் என்ன நீங்கள் அவர் பிறந்தது முதல் இதுவரைக்கும் அவரோடு பழகி இருக்கிறீர்கள் அவர் பைத்தியம் பைத்தியக்காரராக இருக்கவில்லை நல்ல முன்மாதிரியான மனிதராகத்தானே உங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்திருக்கிறார் நம்பிக்கை நாணயமானவராகத்தானே வாழ்ந்திருக்கிறார் என்று அன்னாருடைய உயர்ந்த பண்புகளை நோக்கி உங்களுடைய கவனத்தை திருத்து திருப்புங்கள் என்ற கருத்தை அல்லாஹு தாலா அந்த குரானுடைய காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே சகோதரிகளே இந்த நாட்டிலே தொடர்ந்தும் பாதுகாப்பாக நாங்கள் வாழ வேண்டுமா இருந்தால் எங்களுக்கு இருக்க வேண்டிய மிக அடிப்படையான ஒரு பண்பு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கைல்லாஹி செல்லாஹு வளைவு செல்லம் அவர்கள் மக்காவிலே நாற்பதாவது வயதிலே தனது பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஜாகிலியா காலத்திலே அவர்களுடைய பண்பாடுகளை பற்றி அவர்களுடைய அருமை மனைவி ஹதீஜாரம் அல்லாஹூத்தாரான் அவர்கள் மிக தெளிவான ஒரு சாட்சியத்தை முன்வைக்கிறார்கள் அவர்கள் ஓடி வந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொல்லுகின்ற அந்த ஆறுதல் இருந்த வாசகங்களை நாங்கள் பார்ப்போம் அவர்கள் ஆறுதல் சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் பிரயோகிக்கின்ற சொற்பிரயோகங்களை நாங்கள் பார்க்கின்றோம் நபியே எனது கணவரே நீங்கள் பயப்பட வேண்டாம் அல்லாஹு உங்களை கைவிட மாட்டான் இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற பலகீனர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்கள் யாரெல்லாம் இந்த காலத்தின் கோலத்திலே சிக்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கை கொடுக்கிறீர்கள் பக்கத்து வீட்டாரோடு நீங்கள் நல்ல உறவைத்தான் பேணுகிறீர்கள் உறவு ஜனங்களோடு உங்களுக்கு இருக்கின்ற உறவு மிகவும் நன்றாகத்தான் இருக்கிறது உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் எல்லோரையும் நல்ல முறையில் தான் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே நீங்கள் கைவிடப்பட்டவர் அல்ல அல்லாஹு தாலா உங்களை ஒரு கைவிட மாட்டான் என்று தைரியமாக சொல்கிறார்கள் நுபுவத்து வருவதற்கு முன்னால் நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் அந்த சமுதாயத்திலே கண்மணியான செல்லந்தாகு அலைவ செல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார்கள் எந்த ஒரு அத்தாட்சியும் ஆதாரமும் எங்களுக்கு கிடையாது என்று நான் சொல்லுகிறான் என்றால் காவிரிதருடைய வாழ்க்கையில் வாயிலிருந்தும் கூட அன்னாரை பற்றி வந்த சாட்சியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் நாம் இன்று இந்த நாட்டிலே முன்மாதிரிகளை காட்டிக் கொண்டிருக்கிறோம் அதிகமாக சம்பந்தப்பட்டவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் இந்த வெளிக்கடை ஜெயிலில் மாத்திரம் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட முஸ்லிம் பெண்கள் கைதிகளாக அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே மிக அதிகமாக செக்குகளை ரிட்டர்ன் பண்ணுபவர்களாக இருப்பவர்கள் முஸ்லீம்கள் தான் நிச்சயமாக இப்படிப்பட்ட பிழையான முன்மாதிரிகளை இந்த நாட்டிலே காட்டுகின்ற நாங்கள் எப்படி இஸ்லாத்தின் முன்மாதிரிகளாக இருப்பதாக மாற்றட்ட முடியும் நிச்சயமாக இஸ்லாமிய பிரச்சாரம் என்பது புத்தகங்களை எழுதுவதிலே தங்கியிருக்கிறது நீண்ட விரிவுரைகளிலே தங்கியிருக்கிறது ஆனாலும் சகோதரிகளே பெரியார்களே மிக அதிகமாக தங்கியிருப்பது எங்களுடைய நடத்தையிலே பார்க்கின்ற பொழுது ஒரு வகையான கவர்ச்சி அவர்களுக்கு வர வேண்டும் இதுவல்லவா சொல்லவா நாங்கள் சந்திக்க வேண்டும் இவர்களுடைய மார்க்கத்தை அல்லவா நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு தேவைப்படுகிறது நாம் இந்த நாட்டின் சுரண்ட வந்தவர்கள் அல்ல இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்ய வந்தவர்கள் இந்த நாட்டிலே அந்நிய சமூகங்களோடு ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் வாழ வந்தவர்கள் என்ற கருத்தை நிரூபிக்கின்ற செயல்பாடுகளிலே நாம் இந்த நாட்டிலே ஈடுபட வேண்டியிருக்கிறது இருக்கின்ற தேசிய நீராட்டத்திலே நாம் கலந்து இந்த நாட்டுக்கு எம்மாலான பங்களிப்புகளை செய்வதற்கான சகல முயற்சிகளையும் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காலப்பாட்டை நாங்கள் சுமந்திருக்கிறோம் அருணை சகோதரர்களே அது மாத்திரமல்ல இந்த நாட்டிலே நாம் வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் சுயநலமைகளாக வாழாமல் மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக மற்றவர்கள் செய்கின்ற நல்ல காரியங்களிலே பங்கெடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் அதனை நாங்கள் நிரூபிக்க வேண்டும் இந்த நாட்டிலே ஏதாவது ஒரு நல்ல காரியம் பொது காரியம் இடம்பெறுகிறது என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் அங்கு பிரசன்னமாக இருக்க வேண்டும் வைத்திய சாலைகளை கொடுக்க வேண்டும் நாம் சிரமதானங்களிலே ஈடுபட வேண்டும் ரத்த தானங்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும் பொது போக்குவரத்து சாதனங்களிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு இல்லாதவர்களாக பயணத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அருணி சகோதரிகளே இந்த இடத்திலே மிகவும் தெளிவாகவும் மிகவும் தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது குறிப்பாக எமது அகலாக்குகளை வைத்திய சாலைகளிலும் பொது காரியாலயங்களிலும் போக்குவரத்து சாதனங்களிலும் ஏன் தெருக்களிலும் நாம் தெளிவாக காட்ட இருந்தால் நிச்சயமாக நாம் இந்த சமுதாயத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குழுவினராக நிச்சயமாக மாறிவிடுவோம் சாதாரணமாக ஒரு பஸ்ஸிலே பிரயாணம் செய்கின்ற பொழுது எப்படி தொலைபேசியை பயன்படுத்த வேண்டும் என்றே இருப்பதனால் அவர்கள் நடந்து கொள்கின்ற அந்த முறையினால் நாம் அதிகமாக பிழையாக விளங்கப்படுகின்றோம் ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது என்றால் மிகவும் சாதாரணமான தொழிலே அவசரமாக பேசிவிட்டு முடிப்பதற்கு பதிலாக மனுஷியால சட்டமிட்டு பஸ் வண்டிகளுக்குள் நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் அல்லாதவர்களுடைய முஸ்லீம்கள் என்று சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பட்டால் என்ன அது குற்றமாக இருக்கும் என்று சொல்வது போன்று நாம் இப்போது தவறாக புரியப்பட்டிருக்கிறோம் அவர்களுடைய சுவேசம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் மூலமாக சர்வசாதாரணமாக தூண்டப்பட்டிருக்கிறது அண்மையிலே கடுபோவிலே எனப்படக்கூடிய அந்த இடத்திலே இருக்கின்ற வைத்தியசாலையில் ஒரு முஸ்லிம் வைத்தியருடைய பரதாவை கூட கரட்டுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் இப்படியான சம்பவங்கள் அன்றாடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நாம் எருகின்ற நெருப்பிலே எண்ணெய் ஊட்டுவது போன்று எமது வேலைகளை அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அது பிரச்சனைகளை தனிப்பதாக இருக்க மாட்டாது அது பிரச்சனைகளை இன்னும் அதிகரிப்பதாகத்தான் இருக்க முடியும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் அருமை சகோதரிகளே பெரியார்களே இந்த நாட்டிலே நாம் சிறுபான்மையினராக வாழ்கிறோம் என்பதை ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது வாக்குரிமை பெற்றவர்கள் நாம் வரி செலுத்துபவர்கள் எங்களுக்கு சம உரிமை இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் பெரும்பான்மையினருடைய சீற்றத்தை ஆத்திரத்தை அவர்களுடைய கோபத்தை இன்னும் தூண்டக்கூடிய வகையிலான செயற்பாடுகளில் நாம் ஒரு ஈடுபடக்கூடாது நாம் அன்றாடம் பார்க்கிறோம் இந்த பிரதேசங்களிலும் பார்க்கின்றோம் நாம் பயான்களை எமது உபன்யாசங்களை பகிரங்கமாக இரவு பத்து மணி வரைக்கும் கூட சத்தமாக ஒலிபெருக்குகளிலே நாங்கள் ஒலிபெருக்கிக் கொண்டிருக்கிறோமே இது அவர்களுடைய ஆத்திரத்தை தூண்ட மாட்டாதா நாம் குர்பான் கொடுக்கின்ற பொழுது மிகவும் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் கொடுக்கும்படிதான் இஸ்லாம் சொல்லுகிறது அத்தீன்கத்தலா பொழுது மிருகங்களை அழகாகத்தான் நீங்கள் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது அவற்றை எந்தளவு தூரம் நாங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்திருக்கிறோம் நாம் மற்றவர்களை நோக்கி எமது ஒரு விரலை நீட்டுகின்ற பொழுது நீங்கள் தான் குற்றவாளி என்று சொல்லுகின்ற பொழுது என்னை நோக்கி மூன்று விரல்கள் நீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது எனவே சகோதரிகளே சூழலை சுத்தமாக வைத்திருப்பது மற்றவர்களுக்கு தொந்தரவில்லாமல் வாழ்வது மற்றவர்களுடைய கஷ்டங்களிலே துன்பங்களிலே பங்கெடுப்பது எல்லாம் ஒரு முஸ்லிம் அடிப்படையான பண்புகளாக இருக்கின்றன ஒரு இடத்திலே ஒரு விபத்து நடைபெறுகிறது என்றால் பார்க்க கூடாது முதலாவது மனிதன் நாங்கள் அவனை தூக்கிவிட வேண்டும் எனது வாகனத்திலே ஏற்றி அவனை வைத்திய கொண்டு போக வேண்டும் எம்மாலான சகல உதவிகளை செய்வோம் அதற்கு பிறகு அவன் யோசிப்பான் இது ஒரு முஸ்லீம் இவர் செய்ய வேண்டிய ஒரு பணியை செய்திருக்கிறார் எனவே நான் இவரோடு சகவாசம் வைத்துக் கொள்ள வேண்டும் இவருடைய மார்க்கத்தை நான் கற்க வேண்டும் என்ற உணர்வு அவனுக்கு நிச்சயமாக ஏற்படும் சகோதரர்களை அவர்களுடைய மரண வீடுகள் சம்பவித்து விட்டால் நாங்கள் அங்கு போக வேண்டும் அவர்களுடைய வியாபாரிகளாக இருக்கலாம் மட்டுமண்டான படித்தவர்களாக இருக்கலாம் அவர்களை காணுகின்ற பொழுது இங்கிதமாக மிகவும் சகவாசமாக மலர்ந்த முகத்தோடு அவர்களோடு பேசுவதற்கு நாங்கள் பழகிக் வேண்டும் நிச்சயமாக உதவிகள் என்பன மனிதர்களுடைய உள்ளத்தை நெகிழ செய்யும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது எனவே எமது பக்கத்து தவறுகள் எவையாக இருக்கின்றன என்பதை சிந்திக்க வேண்டிய கடமையாக இருக்கிறது கடைசியாக இரண்டு விஷயங்களை நாங்கள் சொல்லி முடிக்க விரும்புகின்றோம் அதுதான் எங்களுடைய ஒற்றுமை ஒற்றுமை என்ற பலம் நாங்கள் எப்படி அந்நிய சமூகங்களோடு மிகவும் இணக்கமாக வாழுவதோ அதே போன்று மத்தியில் ஒற்றுமை தேவைப்படுகிறது நாம் இந்தளவு தூரம் இந்த நாட்டிலே சீரழிந்திருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படையான காரணங்கள் இருக்கமாக இருந்தால் அதில் பிரதான காரணம் நாம் காட்டிக் கொடுப்பவர்களாக மாறியிருக்கிறோம் ஒரு இயக்கத்தவர்கள் இன்னொரு இயக்கத்தவர்களுக்கு எதிராக யுத்தம் புரிகிறார்கள் பள்ளி வாயிலுக்குள்ளேயே கொலைகள் நடைபெறுகிறது ஒரு சாரார் இன்னொரு சாராருக்கு எதிராக யுத்தம் பண்ண போய் ஒரு பள்ளி வாயிலின் தென்னை மரத்தை வெட்டி போடுகிறார்கள் பகிரங்கமாக பயான்களிலே ஒருவர் இன்னொரு சாராரை ஏசிக்கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் கேவலம் இப்படி இருக்கக்கூடாது நாம் எல்லோரும் முஸ்லிம்கள் நாம் ஒரே கிபிலா முன்னோக்கி இருக்கின்றோம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளுக்காக எமது சமுதாயத்தை காட்டிக் கொடுப்பவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் குரான் சொல்லிக்கொண்டிருக்கிறது நீங்கள் உங்களுக்கு மட்டும் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் மாத்திரமல்ல உங்களுடைய தனித்துவத்தை இழந்து விடுவீர்கள் உங்களுடைய சாயத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று குருவான் சொல்லிக்கொண்டிருக்கிறது அருமை சகோதரிகளின் எதிரிகள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையில் இருக்கின்ற இந்த பிரபலியமான இந்த அமைப்புக்கு சர்வதேச ரீதியான பண உதவி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது பண உதவி செய்கிறார்கள் ஏன் நாம் எதிர்பாராத அவர்களுக்கு பண உதவியும் கருத்து ரீதியான உதவியும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது அல்லாஹு தாரா குரானிலே சொல்லிக் காட்டுகின்றான் நிச்சயமாக காவிரிகள் அனைவரும் தங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையானவர்களாக இருக்கிறார்கள் பரஸ்பரம் ஒருவருக்கு இன்னொருவர் நண்பர்களாக இருக்கிறார்கள் இல்லா தப்பு அணுகு நீங்களும் அப்படி நடந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக தக்கும் கபீர் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பித்தனா உருவாகும் மிகப்பெரிய ஒரு பசாத் உருவாகும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அருமை சகோதரிகளே பெரியார்களே கருத்து முரண்பாடு இருக்கக்கூடாது என்பதல்ல கௌரவமாகவும் கண்ணியமாகவும் அந்த கருத்து முரண்பாடு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் அடுத்ததாக கடைசியாக நாங்கள் சொல்ல விரும்புவது நாம் இஸ்லாத்தை எங்களுக்குள் மாத்திரம் தான் வைத்திருக்கிறோம் மற்றவர்களுக்கு நாங்கள் இன்னும் பிரச்சாரம் செய்யவில்லை சிங்கள மொழியிலே ஆங்கில மொழியிலே இஸ்லாத்தை பற்றிய உபன்யாசங்கள் தேவைப்படுகிறது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே சென்று சிங்கள மொழியிலே மிக திறமையாக இஸ்லாத்தின் சிறப்பு பண்புகளை எல்லாம் நாங்கள் ஆட்களை தயார் பண்ண வேண்டிய ஒரு தேவை கால காலக்கடி இருக்கிறது அப்படியான ஒரு அவசியமான தேவை இருக்கிறது இஸ்லாமத்தின் பக்கம் முழுமையான உண்மை இருந்தும் கூட அதனை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு முடியாத நிலை இருக்குமாக இருந்தால் இஸ்லாம் தோற்று போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது மதர் சாக்களை பொறுத்தவரையில் கலாநிலையங்களை பொறுத்தவரையிலே மற்ற சமயங்களை கற்பிக்கின்ற மற்ற மொழிகளை கற்பிக்கின்ற ஒரு நிலை உருவாக்கப்பட வேண்டும் பாடத்திட்டங்களிலே அப்படியான ஒரு நிலை உருவாக்கப்பட வேண்டியிருக்கிறது எனது சமுதாயத்திலே மிகவும் திறமையானவர்கள் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது துறை சார்ந்த விற்பன்னர்கள் எமக்கு தேவைப்படுகிறார்கள் கல்வியிலே ஆழமானவர்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறார்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது பாடசாலை அறிவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது மீடியாக்காரர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது நல்ல முறையிலே இஸ்லாத்தை முன்வைக்க வேண்டிய தேவை அனைவருக்கும் இருந்து வருகிறது எனவே சகோதரர்களே நாம் கட்டாயமாக இப்படியான சூழ்நிலையிலே விழித்துக் கொள்ள வேண்டும் நாம் பராக்காக இருக்கக்கூடாது நான் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் ஒரு தகப்பனாக ஒரு ஆசிரியராக ஒரு விரிவுரையாளராக ஒரு சாதாரண குடும்பத்தனாக நான் இருந்து என்ன செய்யலாம் ஒரு வியாபாரியாக இருந்து என்ன செய்யலாம் என்றெல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் சில வாரங்களுக்கு முன்னால் இந்த நாட்டின் மிக பிரபலியமான ஒரு மதக்குழு எமது அறிஞர்கள் சிலர் அவரை சந்திக்க சென்ற சந்தர்ப்பத்திலே அவர் சொன்ன ஒரு கருத்தை சொல்லி முடிக்க நான் விரும்புகின்றேன் அவர் சொன்னார் இந்த நாடு ஒரு எரிமலையின் மீது இருந்து கொண்டிருக்கிறது மிக அவசரமாக அந்த எரிமலை வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நாம் அனைவரும் சேர்ந்து அந்த எரிமலை வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்படியான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ிகளிலே புன்புறுத்தப்படுகின்றோம் பாதையிலே துன்புறுத்தப்படுகின்றோம் பல்கலைக்கழகங்களிலே நையாண்டிக்கு உள்ளாக்கப்படுகின்றோம் எந்த நிமிஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏற்பட்டது போன்ற ஒரு கலவரம் ஏற்படுமோ என்ற ஒரு பயக்கோடு முஸ்லிம் சமுதாயம் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே ஜாக்கிரதையாக இருப்போம் அல்லாஹு தாலாவிடத்திலே நெருங்கி அல்லாவிடத்திலே மன்றாடுவோம் நாம் எங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படக்கூடாது அல்லாவுடைய தொடர்பு இருப்பது போன்றே ஏனைய சமுதாயங்களோடும் நல்ல தொடர்பை வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹு தாலா கிருபை செய்வானாக எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாராக எங்களுடைய சமுதாயத்தை பலப்படுத்துவாயாக ஏனே சமுதாயத்தவர்களுடைய உள்ளத்திலே முஸ்லீம்களை பற்றிய நல்லபிப்பிராயத்தை நீ உருவாக்கி விடுவாயாக எங்களுடைய பலகீனங்களுக்காக வேண்டி எங்களை நீ தளித்து விடாதையா அல்லா நாங்கள் பலகீனர்களாக இருந்து கேட்கின்றோம் இந்த மஜிலத்திலே இருந்து கேட்கின்றோம் யா அல்ல எங்களுடைய துவாக்களை நீ அங்கீகரிப்பாயாக எங்களை பலப்படுத்துவாயாக எங்களுக்கு எதிராக சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் யாரெல்லாம் கதிகளிலே சூழ்ச்சிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் நீ முறியடிப்பாயாக சர்வதேச முஸ்லிம் உம்மத்தை பாதுகாப்பாயாக நாளை மருமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய அருமையான பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தொருள்வாயாக